வணக்கம் அக்டோபர் 3, 2020, இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலக கப்பல் போக்குவரத்து தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 24 நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பசக்ஸ் கப்பல் படை பயிற்சி நடைபெறும் இடம் இந்திய பெருங்கடல் மூன்று இந்தியாவிலேயே உற்பத்தியான லேசர் வழிகாட்டுதல் பீரங்கி எதிர்ப்பு கருவியை சமீபத்தில் டிஆர்டிஓ பரிசோதித்த இடம் அகமத் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று துறைமுக அறக்கட்டளை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இரண்டு தான் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எதனை குறிப்பிடுகிறது இதற்கான பதில்கள் நாளை நச்சினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் அதுவரை இணைந்திருங்கள் நச்சினையோடு நன்றி வணக்கம்